வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தி சேவை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் இருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் வாக்கு ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் செயல் விளக்கம் மற்றும் மாதிரி வாக்குப்பதிவு நிகழ்ச்சி சென்னை செனாய் நகரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கலந்து கொண்டு செயல் விளக்கம் அளித்தார் நாடாளுமன்ற தேர்தலுடன் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளாா் தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒர தொகுதிகளுக்கும் எப்போது தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் தேர்தலை நடத்த தயாராக உள்ளதாக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை வண்ணாரப்பேட்டை டிஎம்எஸ் இடையே மெட்ரோ ரயில் இறுதிக்கட்ட வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மெட்ரோ சேவையை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சா் எடப்பாடி பழனிசாமியும் தொடக்கி வைக்கவுள்ளனா் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தவும் தமிழக அரசு முடிவு செய்திருப்பது சீர்திருத்தம் அல்ல சீரழிவு என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மந்திரியிடம் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியச் செய்திகள் உத்தரகாண்டில் கள்ளச்சாராயம் குறித்து பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது அசாம் மாநிலத்தில் குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அம்மாநிலத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் யானை சிலைகளை அமைத்த செலவு தொகையை செலுத்த வேண்டும் என்றும் செல்வி மாயாவதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நேற்று வரை பன்றி காய்ச்சலால் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பொது பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு சட்டத்திற்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எதிர்ப்பு மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் கரை படிந்தவர்களும் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வோரும் தப்பிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பன்னிச்சரிவில் பத்து போலீசார் சிக்கி புதைந்துள்ளனர் அவர்களில் மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டுள்ளனர் சீனாவில் புத்தாண்டு நாள் இரவில் நிகழ்ந்த இருவேறு வன்முறை சம்பவங்களில் பதினைந்து பேர் மாண்டு போயினா் இருபதில் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோவில் நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளின் அனைத்து பதக்கங்களும் மறுசுழற்சி செய்யப்பட்டு மின்னணு கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி பணியாற்ற வழங்கப்படும் கிரீன் கார்ட் கட்டுப்பாட்டை தளர்த்துவதற்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நீண்ட காலம் எம்பியாக பணியாற்றிய ஜான் டிங்கெல் மறைவு அதிபர் ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்துள்ளார் அமேசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி நேஷனல் என்கொயரர் பத்திரிகை தம்மை மிரட்டி பணம் பறிக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமானம் உள்ள ஒன்று புள்ளி ஏழு டன் ஐஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளதாக ஆஸ்திரேலிய அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் வணிகச்செய்திகள் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு மூலம் இந்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் ரூபாய் இரண்டு லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன என்று முதல்வர் மம்தா பானா்ஜி தெரிவித்துள்ளாா் விஜய் மல்லையாவுக்கு கடனை திருப்பி செலுத்தும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை என்று அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டுபிடித்துள்ளது பொதுத்துறை வங்கிகளின் வாரா கடன் அளவு நடப்பாண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையான காலத்தில் ரூபாய் 8 லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து கோடியாக உள்ளது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது ரூபாய் முப்பத்தி கோடி குறைவு என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்சா் சிவ்பிரசாத் சுக்லா மக்களவையில் தெரிவித்தாா் வங்கி விதிகளை மீறியதற்காக பாரத ஸ்டேட் வங்கிக்கு ரூபாய் ஒரு கோடியை அபராதமாக ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய பேட்மிண்டன் நட்சத்திரம் பி வி சிந்துவின் ஸ்பான்சரான சீன நிறுவனம் லீ நிங் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ரூபாய் ஐம்பது கோடிக்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிற்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்கிக் கொள்வதாக பாரா ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது ATP சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் தொடரான சென்னை ஒபன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் விளையாட தமிழக வீரர் முகுந்த் சசிகுமார் தகுதி பெற்றுள்ளார் மெல்போர்னில் நடைபெறும் ஐசிசி உலகக்கோப்பை ஒருநாள் போட்டி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியின் துணை பயிற்சியாளராக முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிக் நியமிக்கப்பட்டுள்ளார் அயர்லாந்தில் நேற்று நடந்த இருபதாவது இருபது ஒவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வீரர் டேரி மிட்ஸலுக்கு வழங்கப்பட்ட எல்பி அவுட் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ப்ரோ வாலிபால் லீக் தொடரில் நேற்று நடந்த போட்டியில் கொச்சி ப்ளூ ஸ்பைக்கர்ஸ் அணி மூன்றிற்கு இரண்டு என்ற செட் கணக்கில் ஹாக்ஸ் ஐதராபாத் அணியை வீழ்த்தியது உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் சீனு ராமசாமி இயக்கி இந்த ஆண்டு வெளிவர இருக்கும் படம் கண்ணி கலைமானி இந்த படத்தில் உதயநிதிக்கு ஜோடியாக தமன்னா நடிக்கிறார் உதயநிதியின் ரெட் மூவிஸ் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது இந்த படத்தில் வடிவுக்கரசி வசுந்தரா காஷ்யப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் உங்கள் தெய்வீக குரலும் புனிதமான இசையும் மனதை வருடுகிறது என்று இசையமைப்பாளர் ஷான் ரோல்டனை பாராட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் நடிகர் தனுஷ் சர்வம் தாளமையும் படம் இசை ஆர்வலர்களிடம் மட்டுமன்றி பல்வேறு தரப்பு மக்களிடமும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது அந்த படத்தின் நாயகன் ஜி பிரகாஷ் உற்சாக தூழலுடன் காணப்படுகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்